ஒரு பெண் கொண்டு வந்து இதை நீங்கள் உடுத்திட வேண்டிய என் கையால் நெய்தேன் என்று கூறினார் அப்பொழுது அந்த ஆடை நபிசல்லாஹு அலிகுல் செல்லம் அவர்களுக்கு தேவை இருந்தது அவர்களும் அதை பெற்றுக் அந்த போர்வையை வேட்டியாக அணிந்து கொண்டு எங்களிடம் வந்தார்கள் அப்பொழுது ஒருவர் நபிசல்லு அணைஹி வசல்லம் அவர்களிடம் கொடுத்த தாருங்கள் அது மிகவும் அழகாக உள்ளது என்று அந்த போர்வையை கேட்டார் நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் சரி என்று கூறினார்கள் சபையில் சிறிது நேரம் நபிசல்லாஹு அணிஹி வசல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள் பின்பு எழுந்து தன் வீட்டிற்கு சென்றார்கள் அந்த ஆடையை கழற்றி சுருட்டி அதை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள் பின்பு அங்குள்ள நபி தோடர்களின் அவர்கள் அந்த ஆடையை விரும்பியவராகவே அதை அணிந்திருந்தார்கள் அதை நீர் கேட்டுவிட்டீரே அவர்கள் கேட்பவருக்கு மறுக்க மாட்டார்கள் என்பதை நீர் அறிவீர்கள் என்று கூறினார்கள் அவர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அதை அணிவதற்காக நான் கேட்கவில்லை என் கஃன் துணியாக அதை ஆக்கிக் கொள்ளவே நான் கேட்டேன் என்று கூறினார் அவர் விரும்பியபடி அவரது மரணத்தின் பொழுது அந்த ஆடையே அவரது கஃனாக அணிவிக்கப்பட்டது புகாரி ஒன்று இரண்டு